அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மனிதரை மற்றொரு மனிதருக்கு சஜிதா செய்ய நான் கட்டளை எழுவதாக இருந்தால் ஒரு பெண்ணை அவளின் கணவனுக்கு சஜிதா செய்யும்படி கட்டளையிட்டிருப்பேன் என நபிஹி வசல்ல கூறினார்கள் ஒன்று ஒன்று ஐந்து ஒன்பது இது ஹசன் சஹி என்று திருமதியுமாம் கூறுகிறார்கள்